இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் பதிவு செய்யப்பட்டதல்ல இந்த நூத்தி எண்பது தமிழில் சித்தார்த்து வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்கிற படம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது நிறைய பொண்ணுக்கு சித்தார்த்து எதிர்ப்பு கிளம்பி எண்பதுங்கிறது உட்காந்தோம் நூத்தி எண்பது அப்படின்றதுக்கு நூத்தி எண்பது நிமிஷம் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட மூணு நேரம் படம் முடியும் போது வச்சுங்க அளவில் சித்தார்த்த படத்தில் விதமான ஓட்டுகளையும் பெற்று இந்த படம் அதுக்கு விதிவிலக்கல்ல டிவியில் போட்டாங்க அதே எத்தனை பேர் ஹீரோ நினைச்ச பண்ணி அந்தளவுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு ஏற்பட்ட ஒரு படம் அப்படின்னு பார்த்தாக்க வந்து அந்த மாப்பிள்ளை தான் ஏன்னா அந்த படத்தில் மற்றபடி ஒரு காட்சிகள் கூட நம்ம தேட்டரில் வந்து கண் அப்படியே நல்லாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு எதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப டேமேஜான ஒரு ரீமேக் பண்ணதுக்காக மாப்பிள்ளை படம் இந்த ஃப்ளாப்டக்கர் கவுண்டவுனில் வந்துருது அதில் இதில் வந்து அன்சிகா மோத்வானியோட நடிப்பு திறமை எறியது அவ்யோ செம்மையாக இருக்கும் அது வந்து அது இதுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கலாம் ஸ்கூலில் மார்வேசை போட்டி நடத்தினாலே அதில் நடிக்கிற குழந்தை நல்லா நடிக்கும் அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க மணிஷா போயிரால் ஈக்குவலி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க ஸோ மாப்பிள்ளைக்கு அப்புறம் தனுஷ் நடிச்சு இன்னொரு படம் என்னன்னா சீடன் அந்த படத்தை ஐயோ தனுஷ் வந்து அதில் சாமி அவர் வரணும்னு நினைக்கிறோம் ஐயோ அதை பார்க்கும்போது என்னமா இருந்ததுன்னா டிவியில் நாலு வாட்டி போட்டாங்க இதுக்கப்புறம் ஆனால் அந்த படத்தை நாலு வாட்டியில் ஒரு வாட்டி கூட யாராலையும் ஃபுல்லாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனாலே அந்த படமும் நம்மளோட கவுண்ட்டௌன்ல எழுதி நான் பார்த்து இல்லை சீட் என்ன நம்ம ஆப்பிள் தேட்டரில் போய் பார்த்து ஒரு நானூற்றி எழுபது ரூபா பெண்டிங் எழுது தெலுங்கு ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து புது படம் மாதிரி நம்மளுக்கு தமிழில் ரீமேக் பண்ணி கொடுத்தா அதன் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க ரிலீஸான ஏழே நாளில் வந்து இல்லை அது ரொம்ப ஜாஸ்தி ரிலீஸான மூணே நாள் அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ரிலீஸான ஒரே அப்படின்னு சொல்லுவ சொல்லாம் அந்த அளவுக்கு வந்து செம்மையாக நம்ம ஃப்ளாக் தக்கிற கவுண்டவுனில் என்ட்ரளவுக்கு வந்து அந்த படம் இருந்தது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ரெடி இந்த வெடி புடத்தை வச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து தெலுங்கு எப்போ வந்து தான் அதாவது எண்ணூராம் செஞ்சுரியில் வந்த ஒரு படத்தை என்ன பண்ணியிருக்காரு பிரபுதேவா கதை வந்து நார்மலாகவே அவர் வேறு எதாவது தான் எப்பார்ல அது மாதிரி வந்து எடுத்து இந்த படத்தை வந்து விஷால் வேற அவனிவன்லாம் சமைய நெச்சர் அதாவது அந்த படத்த வரைக்கும் கண்டிப்பாக நேஷ்னல் லெவல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இது நெச்சார் தெரில அந்த படத்தை அப்படியே வந்து நடிச்சு இன்னும் தூக்கு வேண்டா அப்படின்ற ஒரு வில்லனு இங்கேருந்து தலைமுறைவாக போயிட்டு வேற ஒரு ஊரில் வாழ்ற வாழ்க்கை பேக்கான ஒரு ஹீரோயின்னு அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன அப்படின்னா வந்து கதை அப்படின்லாம் பெருசா அதுவும் கிடையாது நானூற்றி வருஷமா நம்ம பார்த்து அதே தான் அதே மாதிரி நடிப்பும் பெருசாக எதிர்பார்க்க முடியும் பேசணும் அதுக்கப்புறம் அடிக்கணும் இருந்தா ரெட்டி அவங்க வாரணம் ஆயிரம் அப்படின்ற படம் நெச்சுட்டு ரிட்டர் ஆகியிருக்கலாம் அதுக்கப்புறம் எது இந்த படலாம் நினச்சாங்கன்னு தெரில எல்லாமே அப்படி இருந்த காரணத்தால பிளாப்டக்கர் கவுண்டவுனில் நேரிலே இப்பொழுது இடம் பெற்றிருக்கிற படம் விடி இந்த படத்தை நீங்கள் பார்த்து ஒரு நூற்றி இருபது ரூபா வேஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீஎம்பர்சிங்லாம் கிடையாது இல்லை கார்பரேட் கம்பனியில் ஒன்று தான் இருக்கும்போது சினிமா பார்க்குறவங்களும் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து யாராவது ஆதரிப்பாங்களா கல்லத்து அடிப்பாங்கிட்டீங்களா கரெக்டாக நடுநிசி நாய்கள் தாஸ்மாக போய் கூட யாருக்காவது இப்படி காமெடிட்டு வந்துருக்குமான்னு தெரியாது ஆனால் இந்த படத்துக்கு போனதுக்கப்புறம் படத்தை நைட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தெருளை நாள் நாயங்களே வந்து இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு புறம் வாங்கி போட்டுருக்கலாம்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு அது எப்படி சொல்றது அருவறுப்பான ஒரு படம் இந்த படம் வந்து நான் இதுக்குள்ள தமிழ்ல பார்த்தது அப்படின்ற மாதிரி படம் நிறைய பேர் கேட்டாங்க ஹாலிவுடில் படம் தவண்டி இது மாதிரி பார்க்குறீங்க நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் எடுத்தா பார்க்க மாட்டேங்கிறீங்களானு நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஹாலிவுட் தரத்தில் படம் எடுக்கட்டும் ஆனால் அது காட்டுறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது யாரோ ஒருத்தர் கோடியில ஒருத்தருக்கு வக்கரமாக தோன்ற ஒரு விஷயத்தை இப்படி அம்பலப்படுத்தி இந்த அளவுக்கு மட்டிட்டு வர அளவுக்கு படம் எடுத்துக்கணுமா அப்படின்னு தெரில படத்தில் ரீ ரெக்கார்டிங் இல்லை புதுமை பண்ணிருக்காங்கல்லாம் சொன்னாங்க ஆனால் பார்க்கறதுக்கு மனிதர்கள் வேணும்ல பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இழுத்துச்சுனா பார்த்துக்கோங்களேன் அதனால வந்து இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது ரெண்டாவது வந்து கௌதம் மேனன் அவர்கள் தயாரித்த வெப்பம் என்ற திரைப்படம் இந்த வெப்பம் படத்தில் பாட்டெலாம் வந்து சத்தியமாக செமையாக இருந்துச்சு மனசி சொல்லுவோம் பெற்று நடிகருக்கு ஒரு படம் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி என்ன அடுத்த டிவியிலே வந்து அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நடித்திருக்கிறது அதுதான் ரவுத்திரம் நடிகர்ச்சு பேக் மார்க தெரியல சிங்கம்புலி வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வென்றான் தேட்டரைக்கும் ஆனால் டிவியில் எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரும் கேள்வி இதில் வந்து ரவுத்ரம் நினைக்கிறது கணக்கு வந்து நியூ இயருக்கு அப்படி இல்லைன்னா வந்து பொங்கல் மிஸ் ஆகாது கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது ஸோ இதில் வரத்துக்கு சான்ஸ் இரு மூன்று படங்கள் தொலைக்காட்சிக்காகவே எடுக்கப்பட்டவை என்பதால் நமது பிளாப்டக்கர் கவுண்டவுனில் நேர்களே இடம்பெற்றிருக்கிறது மிக பெரும் பிளாக் பஸ்டர் பிளாப்டக்கர் படங்கள் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதில் முதலாவதாக வர படம் வந்து பிளாப்டக்கர் இது இட்டாச்சா இதோட வசூல் ரெக்கார்டு எவ்வளோ எந்த படத்தை முந்திச்சு எந்த படத்தை பிந்திச்சு அதெல்லாம் நம்மளுக்கு சம்பந்தமே நூத்தி இருபத்தி ரூபாய் சூரியன் இருக்குமே இல்ல யார் இவங்கலாம் எதுக்காக இப்படி பண்ணுகிறாங்க என்ன நந்தினி இது எதுக்காக இவங்க சாவுகிறாங்க எதுக்காக கொடூரமாக முடிக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு கேள்விக்குமே விட கிடையாது படம் பாட்டுக்க ஆரம்பிக்கும் படம் பாட்டுக்க முடியும் அவன் இவன் யவன் யுவன் அப்படின்ற மாதிரி போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா தலையில் கை வச்சுன்னா நூற்றி இருபது ரூபா போயிச்சேன் வந்து அவ்வளோதான் விட்டு இது ஒரு படம் அப்படின்னா மொத்தமாக இந்த எல்லா படங்களையும் விட நான் தாண்டா ஃபிளாடக்கர் அப்படின்றத சொல்கிற ஒரு படம் என்னென்னு பார்த்தாங்க தமிழ்நாட்டு காப்புத்தான் அப்படின்ற மாதிரி ஏகோபித்த ஓகோபித்த பாடல்கள் இருக்கிற இந்தியில் சல்மான் கான் ஹோலிஸாக நடிச்சு தமிழில் சிம்பு அந்த கேரக்டர் நடிக்க ட்ரை பண்ணியே வாசி இஸ் தி ஃபெண்டாஸ்டிக் ஆஃப் தி ஆச மேனே அடே அடே அடே எதுக்குடா இந்த அட என்ட்ரிங்கள ரிலீஸ் ஆன அன்னிக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணி 120 ரூபாய் செலவு பண்ணி கூட ஒரு நாலு பேரை வேற கூட்னு அந்த படத்து போய் உட்கார்ந்து பாக்கும் போது ஆஹா என்ன ஒரு நடிப்பு 퍼ஃபார்மன்ஸ் ஒத்தருக்கு கூட வரலமே இல்லவே இல்லை ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கூட நடிக்கிறவங்களாகட்டும் நடிப்புன்றது எவ்வளோ கிலோ அப்படின்ற அளவுக்கு படத்தில் பர்ஃபாமன்ஸு ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு சம்மந்தமே கிடையாது என்ன பேசுகிறாங்க திருநெல்வேலி பாசன்ற பேரில் வந்து காது பொய் பொயின் கிழிது அப்படியே கங்குலேயே எழுந்து விட்டு போயிட்டார்ன்னு பார்த்தீங்களா தேட்டர் விட்டு அந்த மாதிரி இருந்த காரணத்தினால இந்த படத்தில் வேற ஹீரோ பேர் ஒஸ்தியா ஹீரோயின் பேர் வந்து நெடுவாலியா ஐயோ அப்பா தலையே ஒரு வாலியத்தை அச்சுக்கலாம் போல இருந்தது ஓவரால் இந்த படம் வச்சு தேட்டரில் சிக்ஸ் பேக்ஸ் காட்ட சிம்புவை பார்க்கணுங்கிற கட்சி வெயிட் பண்ணியிருந்தேன் அதை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஐயோ இன்டர்வியூவில் போயிருக்கலாமே என்பது கிடையாது <laughs> தான் சொல்லாம் நீ கேட்டுது நான் கேட்டு மீது எப்பவுமே விமர்சனம் அப்படின்னா வந்து புகுந்துன்னே இருக்க முடியாது சூப்பராயுது சூப்பராயுதுன்னு சொல்லி நே இருக்க அதுதான்